எனக்குறினார்கள் என்ன என்று நபி தோடர்கள் கேட்டனர் அது நல்ல சொல் என்று நபி சல்லு அலி அலிசல்லி ஐந்து ஏழு ஐந்து ஆறு முஸ்லிம் இரண்டு இரண்டு இரண்டு நான்கு